ந்த பமல சமீன்மாவனே ம் சனம்ம நபீஷ்டருத திராத்தை பிருசம்மிதா नरान தீ नरान ச்சயதானோ பரமச்சம் மனீஷாவ देहं ீீிம் திஹம் शब्दादि கோச்சர பசியைவா பதம் சுகன பாரம்பரம்ன सुखं हि மம்ி முனைய மோட்சம் சீவேஷா நகர்விசேஷரம் லுவம் भासते மோஸ்வந்தாத்மோசே மிசமதிச்சேன்கலதிம முதல் ஸ்லோகம் சாத்தியத்தை கூறியது இரண்டாவது ஸ்லோகம் சாத்தியத்திற்குரிய சாதனத்தை வேதங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் என்று கூறியது மூன்றாவது மந்திரம் சாதனைகளை இரத கல்பனையோடு ஒரு ரமானது எப்படி செல்லுகிறதோ இரதுவாமி ரதசாரதி குதிரைகள் பாதைகள் லட்சியம் கடிவாடக் கயிறு இதெல்லாம் சொல்லி அதோட நிறைய அம்சங்களையெல்லாம் சொல்லி அதெல்லாம் நம்ம நன்றாக வசப்படுத்தினாத்தான் நாம் வந்து லட்சியத்தை அடைய முடியும்னு சொல்லியது ஜீவாத்மாவை தேரில் வீற்றிருப்பவனாக சொல்லி உடம்ப தேராக சொல்லி இந்திரியங்களையெல்லாம் குதிரையாக சொல்லி புத்தியை வந்து சாரதியாக சொல்லி மனசை வந்து கடிவாளமாக சொல்லி இதுக்கெல்லாம் பாதையாக இருக்கிற பாதையாக இருக்கிறது விஷயங்கள்னு சொல்லி யாரொருவன் இதை கவனமாக வசப்படுத்துகிறானோ அவனுக்குத்தான் அந்த மோக்ஷம் என்று சொல்லக்கூடிய நித் சுபிமனம் நித்யானந்த சுகம் பதம் கிடைக்கும் என்று சொன்னார் இப்ப அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது இந்த நாலாவது ஸ்லோகம் சொன்ன முனையஹா தத்து சுகம்ஹி மோட்சம் சமாச்சதே முனையஹா முனையஹான்னு சொன்ன முனிவர்கள் முனிவர்கள் ரெண்டு அர்த்தம் உண்டு ஒரு அர்த்தம் மௌனான் முனிகி மனநசீலகா முனிகி மௌனமாக இருக்கிறதுனால முனிவன்னு பேரு நன்கு தத்துவ கருத்துக்களை எல்லாம் சிந்திக்கிறதுனால முனிவனு பேர் முனையகா முனையாகனா முனையஹா ரிஷ ரிஷையா எல்லாம் ஒரே அர்த்தம்தான் பெரியோர்கள்னா என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னால் அந்த சுகத்தைத்தான் எந்த சுகம் சுவிமலம் நித்தியானந்த சுகம் விஷ்ணோகோ பரமம் பதம் சுகனம் பதம் என்றெல்லாம் சொல்லப்பட்ட அந்த சுகத்தை மோக்ஷம் சமாச்சக்ஷத்தே மோக்ஷம் என்று சொல்லுகிறார்கள் சமக் ஆச்சக்ஷத்தே மோக்ஷம் என்று அதை சொல்லுகிறார்கள் நன்கு பகர்கிறார்கள் இத்தனை நேரம் மோட்சங்கிற பதத்தையே அவர் அறிமுகப்படுத்தல ஆனந்தம் சுகம் சுக கனம் இப்படித்தான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணார் இப்பதான் என்ன சொல்லுகிறார் இதத்தான் பெரியவங்கள்லாம் மோக் மோக்ம் சொல்லுகிறார்கள் சொல்றார் மோட்சம் சமா சக் எப்படி போட்டு பிராபியம் தற்பாபியம்னா என்ன அடையப்பட வேண்டிய பயணத்தின் குறிக்கோளாக நாம் அடையப்பட விரும்புகிற அடையப்பட இருக்கிற பரமம் சுகம் விஷய சுகம் எல்லாம் பரமம் கிடையாது ஸ்வரூப சுகம் தான் பரமம் சுகம் பவமும் பரமசுகம் கிடையாது சுகஸ்வரூபம் ஒன்றே பரமம் சுகம் ஆத்மாவே சுகம் அது பிறகு போறோம் அப்ப எப்படி படிக்கணும் முதல் வரிய முனையா பிராபியம் தரமும் சுகம் ஹி மோஷம் சமாச்சதே இந்த முனையாங்கிறது மாத்திரம் முதல்ல போட்டா போற முனிவர்கள் அடையப்பட வேண்டிய அந்த சிரந்த மேலான சுகம் சுகத்தை ஹி நிச்சயமாக இல்லாட்டி சுகத்தை தான் சுகம் ஏவ ஹீங்கிறது ஏவார்த்தே ஹீங்கிறது அவதாரணார்த்தே அவதாரணார்த்தம் சொன்ன வலியுறுத்துறது அர்த்தம் முனிவர்கள் அடையப்பட வேண்டிய அந்த சிறந்த சுகத்தை தான் மோக்ஷம் மோக்ஷம் இத்தீன சேர்த்துக்கள் இன்று சமாக்ே நன்றாக சொல்லுகிறார்கள் அதைத்தான் இவரும் காட்டி கொடுத்தார் சுவிமனம் நித்யானந்த சுகம் பதம் சௌக்கிய பதவி தத் விஷ்ணோ பரமம் பதம் சுககணம் பதம் இப்படிங்கிற பதத்தை எல்லாம் அவர் யூஸ் பண்ணது அவங்க தான் நித்தியானந்த நித்தியான சுகம் பதம் இஸ்வல் டு மோக்ஷம் இப்படி பல கோணங்களில் அவர்கள் ஆச்சக்ஷத்தை பகருகிறார்கள் அர்த்தம் நன்கு பகருகிறார்கள் நன்கு பகருகிறார்கள் ஜீவேஷான ஜகத் விசேஷ ரஹிதம் ஞானை கத்தியம் த்ருவம் அடுத்த வரி அந்த மோக்ஷத்துக்கு அட்ஜெக்டிவ்ஸ் விசேஷங்கள்னா சொல்லப்படுகிறது அந்த மோக்ஷத்துக்கு நிறைய அடைமொழி எல்லாம் சொல்லப்படுகிறது ஜீவ ஈசான ஜகத் விசேஷ ரஹிதம் சாத்தியம் துருவம் மோக்ஷத்துக்கு உரிய அடைமொழிகள் ஆகும் ஜீவேஷான ஜகத் விசேஷ ரஹிதம் சொன்ன ஜீஸ்வர ஜெகத் விசேஷ ரஹிதம் அர்த்தம் ஜீவன் சொன்ன ஜீவாத்மா ஈசானன் சொன்ன ஈஸ்வரன் ஜகத் சொன்ன உலகம் ஜீவாத்மா பரமாத்மா இந்த உலகம் அப்படிங்கிற வேற்றுமையெல்லாம் இல்ல ஜ ஜரஹிதம் இதெல்லாம் விசேஷம் கடவுளோ நிர்விசேஷமா இருக்கார் சுத்த பிரம்மன் சுத்த பிரம்மமானது நிர்விசேஷமாக இருக்கிறது சுவிமலம் நித்தியானந்த சௌக்கிய பதவி விஷ்ணு விஷ்ணோகோ பரமம் பதம் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா அது வந்து நெர்விசேஷமானதுன்னு குறிக்கிறார் ஒரு அப்ஜெக்டிவ் விசேஷம் விசேஷனம் ஈசானுங்கிறது ஒரு விசேஷனம் ஆயிடும் ஜெகத்துங்கிறது இன்னொரு விசேஷனம் ஆயிடும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் இல்லாம இருக்கிறது சாதாரணமா ஜனங்கள் வந்து கடவுளை அடைஞ்ச இன்பம்னு நினைப்பாங்க ஆன்மீகத்தில் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றதுங்க கடவுளை அடைஞ்ச இன்பம் அப்படிலாம் சொல்றோமே அப்படிலாம் கிடையாது ஜீவ ஈசான ஜகத்து சீவேஷான ஜெகத் விசேஷ ரஹிதம்னா அத்வைத்தம்னு அர்த்தம் அத்வைத்தம் மூணு விதமான பேதம் நாம் இருக்குதுன்னு நினைக்கிறோம் நாம் இருக்கோம் உலகம் இருக்குங்கிறது நாம் இருக்கிறோம் உலகம் இருக்குது கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நம்மளை வேறாக நினைக்கிறோம் உலகத்தை வேறாக நினைக்கிறோம் கடவுளை வேறாக நினைக்கிறோம் இந்த மூணும் வேறு வேறாக நினச்சி இந்த உலகத்திலேருந்து வர்ற சுகம் கடவுளிடத்திலேருந்து வர்ற சுகம் அப்படின்னா நாம் சுகத்தை வேறுபடுத்துகிறோம் சுகத்தையே வேறுபடுத்தி சொல்கிறோம் உலக விஷயங்கள்லேருந்து வர்ற சுகம் கடவுளை நினைக்கிறதுனால தியானம் பண்ணுறதுனால வர்ற சுகம் அப்படின்னு சுகத்தை நாம் வேறுபடுத்துகிறோம் போகத்தினால விஷய போகங்களால் வர்ற சுகம் பக்தினால் வர்ற சு சுகம் அப்படின்னு சுகத்தை நாம் வேறுபடுத்துறோம் ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது நான் விஷயங்களை அனுபவிக்கிறா வர சுகமோ இல்லை பக்தியினால வர்ற சுகமோ கிடையாது பக்தினால் வர்ற சுகமும் மோக்ஷம் கிடையாது பக்தி பண்ணுறதுனால ஒரு ஆனந்தம் இருக்கேன் பாட்டு பாராயணம் பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து இந்த இஷ்ட தேவத்தையை மனசுக்குள்ளே நினைக்கிறோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் சாஸ்திரம் சொல்லுகிறது அதுவும் ஒரு விதமான மனசில் ஒரு புறப்பொருள் இருந்து நினைக்கிறதுனால தானே விஷய சுக்கமாக இருந்தாலும் சரி அது ஈஸ்வர தியானத்தினால் வர்ற சுகமாக இருந்தாலும் சரி எல்லா சுகமுமே அனித்தியா பக்தியினால் உண்டாகிற சுகம் எத்தனை நேரம் பக்தியே எத்தனை நேரம் அனித்ய்தான் ஆகினால் அந்த சுகம் இல்லை இது இது ஸ்வரூப சுகம் ஜீவாத்மா பரமாத்மா உலகம்ங்கிற அந்த வேற்றுமைகள் எதுவும் இல்லாத அந்த சுகம் இது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டால் எல்லாம் கண்ணை மூடின்னு சுகம்னு சொல்லுவோம் சுகம்னா அது அப்படியே அந்த அந்த முக்தி இன்பம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கண்ணை மூடினு வர்ணிக்க ஆரம்பிச்சுருவோம் கண்ண மூடின்னு வர்ணிக்கிற விஷயமே இல்லை இந்த ஆனந்தம் இது வந்து ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அதை கண்ணை மூடி வர்ணிக்க முடியாது அதில் ஜீவ ஈசான ஜெகத் விசேஷ ரகிதம் இதெல்லாம் சவிசேஷம் அதாவது விஷய சுகமும் சவிசேஷ சுகம் ஈஸ்வர பக்தியினால் உண்டாகிற சுகமும் சவிசேஷ சுகம் ஆனால் ஸ்வரூப சுகம் நிர்விசேஷ சுகம் ஜெகத் விசேஷ ரயிதம் ஆனால் இந்த இதில் ரொம்ப கிரவணமாக சொல்கிறார் இது வந்து எந்த இந்திரியங்களாலையும் அனுபவிக்கப்படுறதில்லை மனசினாலேயும் அனுபவிக்கப்படுறதில்லை இந்த ஆனந்தமானது இந்திரியங்களாலும் அனுபவிக்கப்படுவதில்லை இந்திரியங்களாலும் மனசில் அனுபவிக்கிறோம் மனசினாலே அனுபவிக்கிறது இல்லை வந்து ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்றோம் அதனால் சுகம் வருது அப்புறம் மனசுக்குள்ளேயே கடவுளையெல்லாம் நினைச்சு தியானம் பண்ணுறோம் அதனால மனசுக்குள்ளே ஒரு சுகம் வருது அதெல்லாம் இல்லைங்கிறது அதெல்லாம் கிடையாது இது விஷய சுகமும் தியான சுகமும் இது வந்து ஞான சுகம் இந்த சுகம் ஞான சுகம் அதாவது சுகம் நித்தியமானது என்கின்ற ஞானம் சுகம் நித்தியமானது சுகத்தை இதுவரையிலும் இல்லாத சுகத்தை நான் அடைவேனே ஆனால் அந்த சுகம் நித்தியமாக இருக்க முடியாது ஏனென்றால் இதுவரையிலும் அந்த சுகம் இல்லாத காரணத்தினாலேயே அது நித்தியமான சுகமாக இருக்க முடியாது சுகம் வருவதால் அது இதுவரையிலும் இல்லை என்று தெரிகிறது எனவே வருகின்ற சுகம் நிலைத்திருக்கும் என்பதற்கு உறுதியில்லை ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா சுகம் ஒரு நாளும் அடையப்படுவதே கிடையாது மோக்ஷம் என்பது அடையக்கூடிய ஒன்று அல்லது அடையக்கூடிய ஒன்று அல்ல அடையக்கூடிய அடையக்கூடியது அல்ல அது அது என்ன அறிந்து கொள்ளக்கூடியது சொல்றான சாத்தியம் சாத்தியம் ஒன்றினால் மட்டுமே அடையப்படுவது தெரிந்து கொள்ள வேண்டியதை தவிர வேறு வழி இல்லை சுகம் எப்போ இருக்கு அதுக்கு தான் என்ன சொல்றோம் நாம அடையப்படுமானால் அது அழிந்து போயிடும் நித்திய சுகத்தை அடையணும்னு ஆசை இருக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது உன்னுடைய இயல்பாகவே அது இருந்தால்தான் அது நித்தியமாக இருக்க முடியுமே தவிர உன்னுடைய இயல்பாக இல்லைன்னு சொன்னால் அது நித்தியமாக இருக்க முடியாது இருக்க முடியாது அப்போ ஒருத்தன் கேட்கலாம் என்னுடைய இயல்பே ஆனந்தம்னு சொன்னால் அது ஏன் எனக்கு தெரியலேன்னு கேட்பாங்க நீயே ஆனந்தம் ஆனந்தத்தை நீ அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறோம் நீயே ஆனந்த ஸ்வரூப்பம் ஆனந்தத்தை நீ அடைய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே கேள்வி என்ன வரும் நானே ஆனந்தம் என்றால் எனக்கு ஏன் ஆனந்தம் விளங்கவில்லைன்னு கேள்வி வரும் அப்போ உடனே என்ன சொல்லுவோம் விளங்க வைக்கிறோம்னு சொல்லுவோம் அடைய வைக்கிறோம் சொல்ல மாட்டோம் விளங்க வைக்கிறோம்னு சொல்லுவோம் அதுதான் நான் ஆனந்தமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கத்தான் முடியுமே தவிர ஆனந்தத்தை வந்து நான் என்னவாவது பண்ணி அடைய முடியாது ஏதாவது சாதனை பண்ணி நான் ஆனந்தத்தை அடைய முடியாது அடைஞ்சா அது சாத்தியமாயிடும் பரிச்சின்னமாயிடும் ஆயிரத்தி எட்டு அனர்த்தம் அதுல வரும் அது அது மோட்சமாகவும் இருக்க முடியாது ஆக என்னால ஞானீக சாத்தியம்னு சொல்றார் இதுல இருந்து இவர் சாலோக சாருப சாமீப்ப சாயுஜ்ய முக்தி எல்லாம் அப்படியே கார்பட்டோட ஒருவரர் பக்தி சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க சாலோக முக்தி சாரூப முக்தி சாயுஜ சாலோக சாருப சாமீப்ப சாயுஜ்ய சாலோக முக்தின்னா என்ன அர்த்தம் சில இதெல்லாம் இங்க நீங்க வந்து கோவில்ல தானே பூக்கொடல பூவெல்லாம் பொறிச்சு கொண்டு கொடுத்தீங்கன்னா கோவில் வாசல்ல கோலம் எல்லாம் போட்டு சுவாமியோட பரிவட்டத்தை எல்லாம் தோச்சு கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சிவலோகத்தில் உற்பத்தி வேட்டோரமாக ஆக சாலோக முக்தி அதுக்கு பேர் அங்கே போனால் அது சாலோகம் சிவலோகம் அல்லது வைகுண்டம் அது சாலோக முக்தி அப்புறம் வந்து சாமீப முக்தி கடவுளுக்கு பக்கத்தில் போகலாமா கொஞ்சம் வந்து அந்த பக்கத்தில் போய் அவருக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணுற பாக்கியம் கிடைக்கும் அது வந்து சாமீப்ப முக்தி அப்புறம் அவரை மாதிரியே நமக்கும் பகவான் மாதிரியே சங்கு சக்கர கதை சூல பாணி நெத்தி இலவி பூதி ஜடா முடியெல்லாம் அவருக்கு நமக்கும் ஃபார்ம் ஒன்று அவர் மாதிரியே தான் நாம் இருப்போம் சா முக்தி அப்புறம் சாயுஜ முக்தி அவரோட சேர்ந்துடும் அவரோட ஜாயிண்ட் ஆகிடும் இந்த சாலோக சாரு இதுக்கெல்லாம் கர்மா சாலோக முக்தி சாரூப முக்தி சமீப முக்தி சாயுஜ முக்தி சாலோக சாமீப சாரூப சாஹித்யம் இந்த முக்திக்கெல்லாம் என்ன பண்ணணும் நிறைய தியானம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் நிறையா சாதனைகள்லாம் பண்ணணும் இங்கே என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி மோட்சம் இல்லைப்பா இது இது எங்கேயோ சாலோகம் அந்த லோகத்துக்கு போகணும் ஆ லோகத்துக்கு போனால் சாலோக முக்தி அப்படிலாம் சொல்லிருக்கு அப்படிலாம் கிடையாது அது இங்கேயே இருக்கு சர்வ வியாபகமாக இருக்கு அந்த மோக்ங்கிறது நீ புரிஞ்சிக்கத்தான் வாழணும் மோக்ஷம் என்பது கர்மனா ந பவதி தியானேன ந பவதி காயக கர்மத்தினாலோ வாசிக்க கர்மத்தினாலோ மானச கர்மத்தினாலோ அடையப்படுவது அன்று மோக்ஷம் என்னத்தினால அடைய முடியும்னா அது இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஸ்ருதி யுக்தி அனுபவத்தை எல்லாம் விசாரம் பண்ணி அது இப்பவே நம்ம சொரூபமாக தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஸ்ருதியை நல்லா விசாரம் பண்ணி யுக்திபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு அனுபவ பிரமாணத்தினாலே அது நல்லா தெரிஞ்சு அது இங்கேயே இப்பொழுதே அதுவாகத்தான் நான் இருக்கேன் நான் வந்து ஆனந்தத்தை மோட்சத்தை தேட வேண்டியதில்லை மோட்சத்தை தேடு மோக்ஷத்தை அடையணும்னு நான் நினைக்கிறதே தப்புன்னு இப்போ புரிகிறது சந்தோஷத்தை அடையணும்னு நான் பிரயத்தனம் பண்ணுறதே தவறு ஏன்னா நானே சந்தோஷமாகத்தான் இருக்கேன் அப்படின்னு உபநிஷத்துக்களை எல்லாம் குருமுகமாக நன்றாக விசாரம் பண்ணி ஸ்ரவண மரணம் நிதித்தியாசனம் பண்ணி அந்த திருடமான ஞானத்தினால தான் இதை வந்து அடைய முடியும் அடைய முடியுங்கிறது உண்மையிலே அடையிறது இல்லை அறிந்து கொள்ள முடியும் ஞானிக்க சாத்தியம் ஞானம் ஒன்றினால்தான் அது சாத்தியம் மோட்சம் சித்த வஸ்துவாக இருப்பதால் சித்த வஸ்துனா என்ன அடையப்பட்டதாகவே இருப்பதால் முக்தி சாத்தியமாக இல்லாமல் சித்தமாகவே இருக்கிறதால் எவர் அகாமிளேஷும்பாங்க எப்பவுமே அது அடையப்பட்டதாகவே இருக்கு அது மாத்திரம் இல்லை அடைஞ்ச கொஞ்சம் போயிட்டா என்ன பண்றது அறிந்து கொண்டுட்டேன் நானே ஆனந்தம்ங்கிறது அறிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அது போயிடுமா அது எப்படி போகும் அது இருக்கிறதா அறிஞ்சுக்கிட்டேன்னு நீ அறிஞ்சாலும் சரி அறியலேன்னாலும் சரி நீ ஆனந்தம் தான் நீ உன்னை அறிந்து கொண்டாலும் சரி ஆனந்தம் அறிஞ்சுக்கிட்டாலும் சரி நீ ஆனந்த ஸ்வரூபம்லேன்னாலும் சரி நீ ஆனந்தம் தான் ஆகையினால் இதுல இருந்து என்ன தெரியுது அறிந்தாலும் அறியாவிட்டாலும் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் என்பது உண்மை ஆகவே அது த்ருவம் த்ருவம்னு சொன்ன நிலைத்திருப்பது சாஸ்வதம் ஒரு நாள் அது அழியாது நான் இது அடைஞ்சதுக்கு பிறகு பழையபடி எனக்கு ப்ராப்ளம்லாம் வருமானா சரியாக புரிஞ்சானா உனக்கு எப்படி ப்ராப்ளம் வரப்போகிறது இதெல்லாம் நன்றாக புரிந்து கொண்ட பிறகு எனக்கு பிரச்சனை வருகிறதுன்னு சொல்ல முடியாது சொன்னால் சரியாக புரியலன்னு தான் அர்த்தம் நல்ல துவம் ஜீசான ஜ விசேஷ ரகிதம் மோக்ஷம் ஞானீக சாத்தியம் மோக்ஷம் திருவம் மோக்ஷம் திருவம் மோக்ஷம் சமாச்சது அவர் சொல்ல விரும்புகிறது என்னென்ன முக்தி என்பது செயலால் அடையப்படுவதன்று ஞானத்தால் அடையப்படுவது இதை சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் இவருக்கு வந்ததுன்னு கேட்டா இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் வந்து தேர் இருக்குது அந்த தேருக்கு பாதை இருக்குது அந்த பாதைக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் உடம்பு தான் தேர் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா தான் இதில் தேரில் இருக்கிற தலைவன் இவன் வந்து அந்த பரமாத்மாங்கிற குறிக்கோளை போய் அடையணும் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு என்ன தோணும் என்னவோ பண்ணணும் போல் இருக்கு அது மாத்திரமில்லை எவன் ஒருவன் இவைகளை முறையாக வைத்துக் கொள்ளுகிறானோ அவனால் தான் இது அடைய முடியும்னு எல்லாம் சொல்லியது அப்படி சொன்ன உடனே என்ன நினைப்பான் ஓஹோ என்னமோ பண்ணணும் போல் இருக்கு அப்படின்னு நினைப்பான் நீ அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு உள்ளதை தெரிஞ்சுக்கத்தான் முடியுமே தவிர ஒன்னும் அடையறது கிடையாது மோக்ஷம் கர்மனா ந ஜாயத்தே மோக்ஷா கர்மனா மோக்ஷா ஞானேன ஞாயத்தே மோட்சமானது கர்மத்தினால் தோன்றுவதென்று ஞானத்தினால் அறியப்படுவது அறிவால் அறிந்து கொள்ளப்படுவது அதனால இது உண்மையிலேயே பயணம் கிடையாது அறியாமையிலிருந்து அறிவுக்கு பயணம் செய்வதே தவிர அறியாமையிலிருந்து அறிவுக்கு பயணம் மேற்கொள்கிறோம் அறியாமையிலிருந்து அறிவுக்கு பயணம் மேற்கொள்கிறோம்னா என்ன பண்றது அவர் அறியாமையிலிருந்து அறிவுக்கு பயணம் மேற்கொள்ளுகிறார் அப்படின்னா என்ன பண்ணுறாருனா படிக்கிறார்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை அறியாமையிலிருந்து அறிவுக்கு பயணம் பண்ணுகிறார்னா என்ன அர்த்தம் ரெண்டு மணிக்கு தூங்காமல் கிளாஸ் அட்டன் பண்ணுறார்னு அர்த்தம் நல்லா சாப்பிட்டு தூங்குற நேரத்தில் அந்த தூக்கிற மாதிரி அதெல்லாம் வேண்டாமா சுத்தா வந்து அடைகிறார்னு அர்த்தம் படி அறி அறி அறியாமந்து அறிவுக்கு போகிறதுனா படிக்கிறது தான் அறிவு வரும் படிக்காமல் எங்கேயாவது அறிவு வருமோ படித்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து அந்த ஞானத்தை புகழ்ந்து பேசுகிறார் அந்த ஞான சாதாரண ஞானம் அல்ல எப்பேற்பட்ட உயர்ந்த ஞானம்ங்கிறத மூணாவது வரியிலையும் நாலாவது வரியிலையும் சிறப்பாக பேசுகிறார் ஏனா ஏன ஆத்மன் அதிரோகித ஸ்வ ஏன ஞானேன ஏன எந்தால் எந்தால் ஆத்மனி ஆத்மனி அதிரோகிதா தன்னுடைய மனதிலே அதிரோகிதா மறைக்கப்படாமல் இருக்கின்ற ஸ்வமஹிமஹிமானந்தாத்மகோ பாசத்தே தன்னுடைய மகிமையாகிய ஆனந்த ஸ்வரூபமானது விளங்குகின்றதோ என்ன அர்த்தம் மூணாவது வரைக்கு எந்த ஞானத்தினால் தன் உள்ளத்திலே மறைவில்லாமல் தனது சிறப்பான இன்ப வடிவமானது நன்கு விளங்குகின்றதோ அத்திரோகிதா அத்திரோகிதா கவர் கவர் பண்ணாமல் இருக்குன்னு அர்த்தம் நல்லா தெரியுது வேதாந்தம் படிக்க படிக்க என்ன தெரிகிறதுனா நானே ஆனந்த ஸ்வரூபம்னு மனசுல இந்த வேத விசாரம் பண்றதுனால அது விளங்குகிறது எது விளங்குகிறது தன்னுடைய மகிமையே தன்னுடைய மனசில் பிரகாசிக்கிறது வேதாந்தம் படிக்க படிக்க அந்த மனசுல அந்த ஞானத்தினால தன்னுடைய ஸ்வரூபம் நல்லா விளங்குது பிம்ப சைதன்யம் தானே பிரதிபிம்பைமா விளங்குகிறது அதனால் அவனுக்கு நல்லா தெரியறது ஸ்வரூபந்தான் சுகமேவ அகமேவ சுகம் நானு நானே சுகம் வேறு சுகம்ங்கிறது வேறு கிடையாது ஞானம் விளங்குகிறது ஞானம் விளங்குறது இல்லை ஆனந்த ஸ்வரூபம் விளங்குகிறது இப்ப ஞானத்தோட பிரயோஜனம் என்னன்னா நான் ஆனந்த ஸ்வரூபம் என்பது நன்கு விளங்குகிறது நானே ஆனந்த ஸ்வரூபம் என்பது நன்கு விளங்குகிறது ஞானத்தினுடைய பிரயோஜனம் அது மாத்திரம் இல்ல நானே ஆனந்த ஸ்வரூபம்னு விளங்குறது மாத்திரம் அல்ல இந்த தப்பான கற்பனை புத்தியும் போகிறது மித்தியா அத்தியாச மதிஷ்டி நான் ஆனந்தம்னு புரியறது மாத்திரம் இல்ல உடம்பும் உலகமும் எல்லாமே நான் வந்து உண்மையு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறதும் விளங்குது மித்தியா மித்தியான்னா போலியான மேலெழுந்த வாரியான உண்மை ஆழ்ந்து பார்த்தால் போய் அத்தியாச மதிஷ்டித்யா அத்தியாச மதிஷ்டாசம்னா அத்தியாசம்னா கல்பனை மத்தினா எண்ணம் பொய்யா கற்பித்திருக்கிற எண்ணமும் ஏன கலத்தி எதனால் விழுங்கப்படுகிறதோ இந்த ஞானம் ரெண்டு வேலை பண்றது ஒருவேளை என்னன்னு கேட்டா தன்னுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை விளங்க வைக்கிறது ஒன்னு இன்னொன்று என்ன பண்றதுன்னா இந்த தப்பான அபிப்பிராயத்தையும் முழுங்கிடலாம் கலத்தின்னு சொன்னா அப்படியே நொங்க முழுங்குறோம் பாருங்க அது மாதிரி முழுங்கிடுறாது அப்படியே முழுங்கிடுறோம் யாரும் கடிச்சு சாப்பிடறது தெய்வம் நொங்க கடிச்சு கடிச்சா சாப்பிடுவோம் அது கல்லா இருந்தா தான் அந்த இளம் நொங்கு இருக்கே அப்படியே முழுங்கிடுவோம் இந்த ஞானம் என்ன பண்றதான்னா இந்த உலகம் எல்லாம் உண்மை ஜனங்களெல்லாம் உண்மை எல்லாம் பரமார்த்த சத்தியம் அப்படின்னு நினைஞ்சிட்டு நினச்சிட்ருக்கோமே இந்த வாழ்க்கை நமக்கு இருக்கிற சுகம் உண்மை நமக்கு இருக்கிற துக்கம் உண்மை எல்லாமே உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு இல்யூஷன் சொப்பனத்தில் பார்க்குற போது சொப்பன உண்மையாகத்தான் தெரியறது கணவ கனவ கனவை பார்க்குற போது கனவுல இருக்கிற போது கனவு ரொம்ப ரொம்ப உண்மையாகத்தான் இருக்குது யார் இல்லையே சொன்னால் அதே மாதிரி இப்ப நனவலையும் பாக்கிற போது இதெல்லாம் உண்மையாத்தான் தெரியுது ஆனா ஞானம் என்ன பண்றதுன்னா அப்படியே ஒழுங்கி விடுறது உதிக்கிறான் மறைகிறான் உதிக்கிறான் மறைகிறான் இது மித்யாத்தியாச மத்திகி சூரியன் இருந்த இடத்தில்தான் இருக்கிறான் பூமி சுற்றி கொண்டிருக்கிறது இது ஞானம் ஆயினால தப்பான அபிப்பிராயமும் போகிறது உண்மையான ஆனந்தமும் விளங்குறது ஞானத்தினுடைய பிரயோஜனம் ரெண்டு துக்க நிவத்தி ஆனந்த பிராப்தி பிராப்திக ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் ஆனந்த ஆனந்தத்தை அடைய முடியாது நானே ஆனந்தன்னு தெரிஞ்சுக்கிறதா ஆனந்தம் ஆனந்தத்தை அடைய முடியாது நானே ஆனந்த அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதுதான் ஆனந்தம் அது மாத்திரமல்ல ஆனந்தத்தை தேடுறதை விட முட்டாள்தனம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஆனந்தம் தான் ஏனா என்ன எதனால் அர்த்தம் எதனால் கலத்தி விழுங்கப்படுகிறதோ ததே தத்து அமலம் ஞானம் ஏவ அது ரொம்ப மிகவும் குற்றமில்லாத ஞானமாகும் குறைவில்ல ஞானமாகும் ஏன் இதை சொன்னார்னா அது குறையில்லாத ஞானம் மற்ற ஞானம் எல்லாம் குறைவுள்ள ஞானம் அதாவது உள்ளதை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உள்ளதை உள்ளவாறு பார்க்கறதுதான் ஞானம் குறைவில்லாத ஞானம் பிசிக்ஸ் நாலெட்ஜு கெமிஸ்ட்ரி என்னெல்லாமோ இருக்கு உலகத்தில் ஃபீல்ட் எத்தனையோ ஃபீல்ட் இருக்கு நாலெட்ஜுக்கு ஆனால் அந்த ஞானமெல்லாம் பொய்ய உண்மைன்னு சொல்லிட்டுருக்கு மற்ற எல்லா ஞானமும் கர்மகாண்டம் உதக்கொண்டு வேதத்தில் கர்மகாண்டம் உபாசனா காண்டம் எல்லாமே பொய்ய உண்மைன்னு சொல்லிகிட்டு இருக்கு கர்மகாண்டத்தில் இருக்கிற ஞானம் அமலம் ஞானமாக மலம் ஞானமா தைரியமாக சொல்லணும் வேதம் தான் தைரியமாக சொல்லலாம் மலம் ஞானம் கரம் உபாசனா காண்டத்தில் கடவுள்ன்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படி பண்றார் இப்படி பண்றார் சொல்லிருக்கு அது மலம் ஞானமா அமலம் ஞானமா தைரியமா சொல்லணும் கடவுளே அது மலம் ஞானம் கடவுள் வேறு நான் வேறு கிடையாது இந்த உலகமும் கடவுள் என்கின்ற எண்ணத்தையும் நான்கிறதையும் வேறா பிரிச்சு வச்சது இந்த மாயா ஜாலம் ஆகையினால அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம்தான் அகம் ஆனந்த அஸ்மி அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற ஞானமே அமலம் ஞானம் ஆகையினால உலகத்தில் இருக்கிற அறிவியல் புவியியல் அவியல் என்ன சொன்னாலும் சரி சும்மா அவியலை பற்றிய ஞானம் மலம் ஞானம் அது என்ன இயலா இருந்தாலும் சரி எல்லா இயலை பற்றின ஞானமும் அமலம் மலம் ஞானம்தான் அப்புறம் ரொம்பவும் நல்லா புரிஞ்சுக்க எதுக்கு இவ்வளவெல்லாம் அதெல்லாம் சொல்கிறீங்க உங்கள் வேதம் மாத்திரம் என்னவான்னா எங்கள் வேதத்துலேயும் கர்ம பாகமும் உபாசனா காண்ட பாகமும் மலம் ஞானம்தான் என்ன பண்ணுறது சூச்சூன்னு சொல்ல வேண்டியிருக்கு உள்ளதை உள்ளதை சொல்ல வேண்டியதானே என்னத்துக்கு கஷ்டப்படுங்க ஆனால் அது மலம் ஞானமாக இருந்தாலும் அமலஞானத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது அதுதான் அதனுடைய விசேஷம் அமலமான ஞானத்தை அடையறத்துக்கு அது உபகாரமாக இருக்கு ஆனால் அதனால அது உலக விஷயத்தில் இருக்கிற ஞானத்தை எதையும் கம்பேர் பண்ணுறவோ ஓகே பரவாயில்ல ஒத்துக்கிறோம் ஆனால் வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னு சொன்னா கர்ம காண்ட ஞானமும் உபாசனா காண்ட ஞானமும் மலம் ஞானம்ங்கிறது நல்லா புரியும் மலம் ஞானம்ங்கிறது புரியும் மலம் ஞானம்னா தப்பா அர்த்தம் மலம் ஞானம்னா குற்றமான குறைவோடு கூடியம் குறைபாட்டோடு ஆகையினால இந்த ஸ்லோகம் முடிவு பெறு இந்த கருத்தை சொல்லி இந்த ஸ்லோகம் முடியுது ஸ்லோகத்தில் என்ன கருத்து சொல்லி முனிவர்கள் அடையப்பட வேண்டிய அந்த மேலான சுகத்தை மோக்ம் என்று சொல்லுகிறார்கள் அந்த மோட்சமானது கடவுள் மனிதன் உலகம் என்கின்ற வேற்றுமைகள் அற்றதாகும் இது அறிவு ஒன்றினாலே அடையப்படுவதாகும் இந்த முக்தி ஆண்டும் நிலைத்திருப்பதாகும் எந்த ஞானத்தினால் நம்முடைய உள்ளத்திலே மறைவின்றி நம்முடைய ஆனந்த வடிவமானது விளங்குகிறதோ எந்த ஞானத்தினால் தவறான கருத்துக்களும் விழுங்கப்படுகிறதோ அந்த ஞானம் குறைபாடு இல்லாத ஞானமாகும் என்பது கருத்து விவரமா சொல்றேனா சரி அப்புறம் பிறகு பார்க்கலாம் தனியாக சத்சங்கத்தில் விவரமாக சொல்கிறேன் சந்தேகம் போனோன்னா அப்புறம் விவரமாக சொல்கிறேன் சந்தேகம் இருந்தால் அப்புறம் விவரமாக சொல்கிறேன் சரி இந்த நாளோட அவர் கருத்தை நிறைவு செய்கிறார் இப்போ முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சுகம்தான் எல்லாருக்கும் நிலையான சந்தோஷம்தான் லட்சியம் அதுக்கு கடோபரிசத்தில் இருக்கிற ஒரு மந்திரம் நமக்கு வழி சொல்லி கொடுக்கிறது மூணாவது மந்த்ரம் நாம் எல்லோரும் நம்முடைய உடலையும் மனதையும் புத்தியையும் நன்றாக சாஸ்திர முறைப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டோமே ஆனால் அந்த சுகத்தை நாம் அடைந்து விடலாம் நாலாவது ஸ்லோகம் அந்த சுகத்தை அடைவது என்பது அறிந்து கொள்வதே ஆகும் என்று சொல்லி முடித்து விட்டது அவ்வளவு அறிந்து கொள்ளுவதுதான் உடம்பெல்லாம் ஒழுங்கா வச்சுக்கோ புத்திய ஒழுங்கா வச்சுக்கோ இந்திரியங்களையெல்லாம் நல்லா வச்சுக்கோ மனசையும் நல்லா வச்சுக்கோ இதெல்லாம் நல்லா வச்சுட்டு இருந்தேன்னா ஆனந்தத்தை அடையலாம் அப்படின்னா இதெல்லாம் நல்லா வச்சுட்டு இருந்தா நான் ஆனந்தத்தை எப்படி அடைவேன்னா உனக்கு அப்போ மனசுக்கு பக்குவம் வரும் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிற சக்தி உனக்கு இருக்கும் குரு வந்து சொல்லி கொடுப்பார் உனக்கு உடனே விளங்கும் அப்படிங்கிறது அதனுடைய கருத்து இனி இந்த கருத்தைய திரும்பவும் விஸ்தாரமாக சொல்றார் அப்ப மனிதன் வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணணும் இந்த மூணாவது ஸ்லோகத்தில் படித்தோமே ஒரு தேர் கற்பனை அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் சொன்னீங்களே அதை எப்படி கட்டுப்படுத்துறது குதிரைகளை எல்லாம் கட்டுப்படுத்தணுமே பஞ்ச ஞானேந்திரியங்கள் கட்டுப்படுத்தணுமே பஞ்ச கர்மேந்திரியங்கள் இருக்கு இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் சொல்லுகிறீர்களே அதை எப்படி ஒழுங்குபடுத்துறது அதுக்கு உபாயம் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கிரமமா வழி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார் அஞ்சாவது ஸ்லோகம் படிக்கலாம் संपादयत्वादितः லமேவ்ரி கமாறாதி வராமேவாரணேஸ்வ தத்துவம் சமன்விச்சூது இந்த ஸ்லோகத்தில் சொல்லிருக்கிற கருத்தை சுக்கமாக சொ விளக்கமா சொல்றேன் மனிதன் முதலில் வேத சாஸ்திரங்களில் உறுதியான நம்பிக்கையை சம்பாதிக்கட்டும் உருவாக்கிக் கொள்ளட்டும் மனிதன் முதலில் வேத சாஸ்திரங்கள் கருத்துக்களிடத்தில் உறுதியான நம்பிக்கையை மேற்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் பிறகு சொர்க்கம் முதலான உலகங்களில் இன்பத்தின் பொருட்டு செயல்களை ஒழுங்காக செய்யட்டும் விஷய சுகங்களை சொர்க்கம் முதலான அனைத்து உலகங்களிலும் விஷய சுகங்களை அனுபவிப்பதற்காக செயல்களை முறையாக செய்யட்டும் காலப்போக்கில் அனைத்து விஷய சுகங்களிலும் நிலையில்லாத அனைத்து விஷய சுகங்களிலும் பிறகு எது நித்தியம் எது அனித்தியம் என்கின்ற ஆராய்ச்சியில் நன்கு ஈடுபட்டு மெய்பொருளை நாடட்டும் மெய்ப்பொருளை நாடட்டும் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து விரிவா இப்ப சொல்றேன் மனுஜஹா மனுஜஹ மனுவின் உடைய வம்சத்தில் வருகிறவர்கள் அர்த்தம் மனுஜஹா நம்ம எல்லாருக்கும் மனுஷன் பேர் ஏன் மனுஷன் பேரு மனுதே மனுஷ் பண்றதுனால தான் மனுஷன் திங்க் பண்ணலையோ அவங்க என்ன நீங்களே புரிஞ்சுங்க ஆகையினால மகரிஷி அவர் தான் வழிவகுத்து கொடுத்திருக்கார் இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாதுன்னு வழிவகுத்து கொடுத்திருக்கார் அதுல வந்த மனு மனுவின் தோன்றல்கள் சொல்லணும்னா மனுவின் தோன்றல்கள் மனுவின் தோன்றல்கள் ஆகிய மனு குல தோன்றல் மனுதா என்ன பண்ணணும் ஆதிதா ஆதித முதல்ல அர்த்தம் என்ன பண்ணணும் ஆஸ்திக்யம் சம்பாதியம் என்ன அர்த்தம் வேதம் ஒன்னு இருக்கு இந்த வேதத்தை ரிஷிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வேதத்தில் தான் எது தர்மம் எது அதர்மம்னு சொல்லியிருக்கு இந்த வேதத்தில் தான் தத்துவங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேதம் வந்து புண்ணிய பாபத்தை எல்லாம் சொல்லியிருக்கு இந்த வேதம் தான் வந்து கடவுளை பற்றி பேசியிருக்கு இந்த வேதம் தான் நாம் எப்படியெல்லாம் நடந்துக்கணுங்கிறத நன்றாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறது ஆகையினால் நமக்கு வந்து வேதம்தான் உண்மையான பொருள் உண்மையான வழிகாட்டி நான் வேதத்தில் நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் ஆஸ்திக்கியம் ஆஸ்திக்யம்னா என்ன அர்த்தம் சொர்க்கம்னு ஒன்று இருக்குது நரகம்னு ஒன்று இருக்குது புண்ணியம்னு இருக்குது பாபம்னு இருக்குது பிறவிகள் நிறைய இருக்குது தப்பு பண்ணினா தண்டனை கிடைக்கும் நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ஆஸ்திக்யம்னு பேர் அஸ்தி அஸ்தி ஈஸ்வரகா அஸ்தி புண்ணியம் அஸ்தி பாப்பம் அஸ்தி பிரம்ம அஸ்தி சர்வம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் அஸ்தி அது உண்மைதான் ஏன்னா எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது இப்போ வந்து கட்டடம் அஸ்தி சொல்லணும் அவசியம் இல்லை இருக்கேன் இது ஞானம் இதை வந்து நம்பணுங்கிற அவசியம் இல்லை அஸ்தி கர்த்தா ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கறத நம்ப வேண்டி இருக்கு ஆக அந்த இருக்கிறது என்ற நம்பிக்கைக்கு பேரு ஆஸ்திகம்னு பேர் ஆஸ்திகம் சொன்ன இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா அது சத்தியம்தான் அது அஸ்தி அதெல்லாம் இருக்கு உண்மைதான் நமக்கு புரியாம இருக்கலாம் நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் ஆஸ்திக்யம்னு பேர் ஆஸ்திக்யம் எப்படி இருக்கணும் திருட மூலமேவை அசைக்கக்கூடாது யாரில்லாமல் வந்து சொன்னாங்க அதெல்லாம் சும்மா கற்பனைங்க ஹம்பக்கு இது வந்து அது ஹம்பக் அது மாத்திரம் இல்லை அது வந்து ஒரு டைப் ஆஃப் பிரெயின் வாஷ் அப்படிம்பாங்க அப்புறம் வந்து அது வந்து பரவாயில்ல குட் ஹைப்போத்திசிஸ்மாங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சரி இது என்ன கட்டாக்கட்டா வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க நம்பிக்கை எடுத்துருவாங்க ஏற்கனவே இவனுக்கு தப்பு பண்றதுக்கு வழி பார்த்துட்டு இருக்கான் ஜனங்களுக்கு சாதாரணமாகவே தவறு செய்யறதுக்கு சுபாவம் இருக்கு சாஸ்திரம் வந்து இது தப்பு பண்ணால் இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்ன தப்பு ஆகினா இதெல்லாம் தண்டனை கிடைக்கும்னா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க கடைசியில் அன்பாலே மாறிடுவான் இவன் போயிடுவான் மாறிவிடுவாங்க நீங்க பாத்தீங்கல்லாம் இருந்து இன்னொரு திண்டாடுவான் புரியுறதா ஒருத்தன் ஆஸ்திகனா இருந்தான் அந்த ஆஸ்திகன் ஒரு நாஸ்திகன் வந்து நாஸ்திகன் ஆக்கினான் இவன் நாஸ்திகன் ஆன உடனே கொஞ்ச நாள்ல ஏதோ ஒரு கிளாஸ் ஏதோ சத்சங்கத்துக்கு போய் தெரியாதனமா அவன் ஆஸ்தி நான் மாறிட்டான் அவன் ஆஸ்தி மாறிட்டான்னு இவனுக்கு தெரிஞ்சோ இவனால ஆஸ்திகளாக மாற முடியாத அளவுக்கு கான்ஃபிளிக் உலகத்தில் இருக்கு இது பைத்தியத்துக்கு வைத்தியம் வைத்தியம் பண்ற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா அவர் எந்த வைத்தியர்கிட்ட போய் தம் பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணிட்டு மற்ற வைத்தியங்களுக்கு வைத்தியம் பண்ணார் அது மாதிரி ஆயிடுச்சு புரியுதுல்ல வைத்தியத்துக்கு வைத்தியம் செய்யற வைத்தியருக்கு பைத்தியம் பிடித்தால் அவர் ிடம் சென்றுத்துக்கு வைத்தியம் செய்து கொண்டு மற்ற வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்வார் ஆஸ்திகனை ஒருவன் நாஸ்திகன் ஆக்கிவிட்டு பிறகு நாஸ்திகன் ஆஸ்திகன் ஆகிவிடுகிறான் ஆஸ்திகனாக இருந்து நாஸ்திகனாக மாறினவன் திரும்பவும் ஆஸ்திகனாக முடியாமல் தவிக்கிறான் நம்ம சாஸ்திரம் நல்லதா சொல்லும் அந்த எண்ணம் வேணும் நம்ம அம்மா வந்து எப்படி நமக்கு தப்பான வழியை சொல்லி கொடுப்பாங்க மாத பித்திரு சஹசிரேபியோபி ஹிதைஷினா வேதம் வேதா வேதேன ஆதிசங்கரர் கட்டோபனிஷத்தில் சொல்றார் மாத பித்ரு சஹசிரேப்பியோபி ஹிதைஷினா வேதேன உபதிஷ்டம் ஆத்மக தத்துவம் சாந்ததர்பைகி ஆதரணீயம் இது வாக்கியார்த்தா அதாவது ஆத்மா ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் வேதத்தோட கருத்து அதுதான் ஆயிரக்கணக்கான அம்மா அப்பாவை காட்டிலும் நமக்கு நல்லதை சொல்லக்கூடிய வேதத்தினால உபதேசிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆத்மா ஒன்றே என்கின்ற கருத்தை ஆணவம் அடங்கிய எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற இந்த ஈகோ இருக்கே அதை விட்டவங்கனா இதை அக்சப்ட் பண்ணிக்கணும் ஈகோவை விட்டு இதை அக்சப்ட் பண்ணிக்கணும் சொல்ற ஆக முதல்ல என்ன ஸ்ட்ராங்காக ஆஸ்திக்கம் இருக்கணும் இல்லாட்டி அசைப்பாங்க நிறைய பேர் நீங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க வெளிநாட்டில் என்ன பண்ணுவாசிங்கன்னா அப்படிம்பாங்கங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கூட பிள்ளையார் பூஜையெல்லாம் பண்ணுறீங்க வெளிநாட்டில் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான் அதனால்தாங்க அவன் டெவலப் ஆகிட்ருக்கான் நீங்கள் இப்படியே இருக்கீங்க அப்படின்னு நம்மளை ஏற்கனவே நமக்கு நம்பிக்கையில் கொஞ்சம் வே இருக்குமா அதை அசைப்பாங்க அவங்க நிறைய பேர் வந்து நம்மளாக அசைச்சு பார்ப்பாங்க அதுவும் போகிறதுக்கு வேதாந்தத்துக்கு வந்துட்டோம் வச்சோங்க இன்னும் ப்ராப்ளம் அதிகமாகிடும் ஏன்னா இது இப்படிலாம் போகாதீங்க இதெல்லாம் வந்து சும்மா அவங்க என்னமோ சொல்கிறாங்க அவங்களுக்கு குழப்பு நடக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் அதில் போய் மாட்டின்னுட்டீங்களே அப்படின்லாம் சொல்லி எப்படியாவது நமக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் அசைக்க பார்ப்பாங்க அது கூடாதுங்கிறார் திருட மூலமேவ சம்பாதத்து எழுதின ஆள் சாதாரண ஆள் இல்லை இங்கிலீஷில் ஸ்காலர் வக்கீல் நல்லா உலகம் உலகம் தெரிஞ்சவர் சமஸ்த தேசத்தை பற்றியும் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச ஆள் அவரால் தான் இதனுடைய மகிமை புரிஞ்சுக்க முடியுது ஆகினால திருட மூலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுமா அந்த சாஸ்திரத்தில் இருக்கிறது இருக்க ஃபெனாட்டிக்காக இருக்கக்கூடாது அதுல திருடமான விசுவாசம் வரும் எல்லாமே நாஸ்திக்கனே ஏற்றுக்கணும் அதே சமயம் நம்ம ஆஸ்திக்க புத்தியிலிருந்து விலகிடவே கூடாது விலகிடவே கூடாது சரி முதல்ல ஆஸ்திகத்தை வந்து ஆஸ்திக்யத்தை அடையணும் அப்புறம் அது என்ன சொல்லியிருக்கு வேதமோ நீ கர்மத்தையெல்லாம் செய்யனு சொல்லியிருக்கு நீ இதெல்லாம் பண்ணினியானா உனக்கு சொர்க்கத்துக்கு போவேன் ஃபஸ்ட்டு அப்படி தான் நீ இதெல்லாம் வந்து டெய்லி இதெல்லாம் பண்ணினானா உனக்கு வந்து நிறைய சுகமெல்லாம் வரும் வீடு மாடு ஆடு கோழி குதிரை தனம் தானியம் பசு பகு லாபம் எல்லாம் நிறைய கிடைக்கும் ஆள் தாப்பாள் எல்லாம் நிறைய நிறைய கிடைக்கும் நல்லா பந்து மித்திர புத்திர கலத்ராதிகள்லாம் வந்து சேரும் எல்லாம் ரொம்ப சௌக்கியமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் வந்து என்கரேஜ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியான உனக்கு கிடைக்கும்னு சொல்லி ததஹா ததஹாங்கிறது எங்கே இருக்குதுன்னு தேடப்படாது ஸ்லோகத்தை பார்த்துட்டே இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்தால் ஒன்றும் தெரியாது எங்கே என்ன சொல்கிறேன்னு தெரியாது ததஹா பிறகு கர்மாச்சார யுதஹா பவத்து ரொம்ப ஒழுங்காக நமக்கு கொடுத்துருக்கிற டியூட்டிஸ் எல்லாம் பண்ணணும் காலம்பரியம் சாயங்காலம் பண்ண வேண்டிய பிரேயரை ஒழுங்காக பண்ணணும் ஜபத்தை ஒழுங்காக பண்ணணும் ஆன்மீகத்திர சாதனைகள் எல்லாம் ஒழுங்காக பண்ணணும் எதுக்காக என்ன ஸ்வர்காதி போகேயா உடனே ஆனந்தம் வடிவம்னா ஒன்றும் புரியாது ஆகையினால என்னென்னா அது நீ நல்லா அப்புறம் உனக்கு லைஃப் நல்லா செட்டில் அப்படி செட்டில் ஆன உடனே நீ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது இல்லாட்டி என்னென்னா இங்கே அட்லீஸ்ட் இங்கேயே இங்கே கிடைக்கும் இங்கேயே உனக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் நீ சொர்க்கத்துக்கு போய்க்கலாம் நீ போன உடனே அங்கே சொர்க்கத்தில் வந்து நீ போகும்போதே உனக்கு கா இது ரெட் கார்பெட் அதெல்லாம் போட்டு அங்கேருந்து அப்படியே எல்லோரும் வரிசையாக நின்றுட்டு இருப்பாங்க எல்லாரும் வந்து காலில் பூ போட்டு உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே போய் வந்து புண்ணிய பரியந்தம் புண்ணியம் இருக்கிற வரைக்கும் நீ அங்கேயே சௌக்கியமாக இருக்கலாம் சொர்க்கத்தில் போய் இருக்கலாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் சொர்க்காதி போகேச்சையா கர்மாச்சார யுதா பவத்து கர்மத்தில் கர்ம ஆச்சாரத்தை செய்வாயாக கர்மாச்சார யுதா பவத்து கர்மத்தை கடைபிடிப்பதில் கடைபிடிக்கின்றவனாக இருப்பாயாக ஆச்சாரம்னா என்ன ஒழுக்கம் கர்மன்னா செயல் ஆக நல்ல சிறந்த செயலையும் ஒழுக்கத்தையும் உடையவனாக இருப்பாயாக சொர்க்கம் முதலான உலகங்களில் நமக்கு இன்பம் கிடைக்கும் என்கின்ற ஆசையோடு இதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்புறம் என்ன ஆகும்னா போக போக போக புத்தி வர ஆரம்பிக்குமா எதா இக கர்மச்சித்தா லோகா க்ஷீயத்தே ததா அமுத்திர புண்ணிய சித்தகா லோகா க்ஷீயத்தே இது ஒரு பெரிய ஆட்டம் பாம் ஸ்டேட்மெண்ட் வேதத்தில் நீ கர்மம் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த ஜன்னல் எல்லாம் வச்சிருக்கியோ அதுல எல்லாம் உழுத்து போகும் கொஞ்சம் ஆளாக உடனே உழுத்து போகும் அப்படியே தட்டினா பொடியா விழுகும் தான் நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி இருக்கேன்னா அது அப்படித்தான் இருக்கும் கர்ம சித்தா லோகே அது மாதிரி நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய நான் புண்ணியமெல்லாம் பண்ணியிருக்கேன்னா அதனால சொர்க்க லோகத்துக்கு போனால் அந்த புண்ணியம் எப்போ தீருதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க இந்த ஜனாதிபதியினுடைய ஆட்சி வந்து ஜனாதிபதி இருக்காரு அவர் அவர் அவர் அவருக்கே இப்போ வருஷம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு மாறு இருக்கும் அது வந்து அது அப்படியே என்ன அந்த புண்ணியம் வந்து புண்ணியம் முடிகிற அவுட் அமு அத்ததா அமுத்திர புண்ணிய சித்தகா லோக்கா க்ஷீயத்தே இங்கேயும் போயாச்சு அங்கேயும் போயிடும் அதனால என்ன ஆகும்னா கிரமேண கிரமேணா காலப்போக்கில் ஸ்வர்காதவ் அப்பி நைராஷ்யம் கமிதா அஸ்திரே அஸ்திரேன்னு சொன்னால் நிலையில்லாத சொர்காதவ் அப்பி சொர்க்கம் முதலானவைகளிலும் கிரமேண நைராஷ்யம் கமிதா சீ சீச்சி இதெல்லாம் இந்த புளிக்கும் தோணுமா அப்புறம் முதல்ல அப்படி தோணாது அது இன்னமும் ரொம்ப டேஸ்ட் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தான் போகும் அப்புறம் ஒன்று அடி மேலே அடி இடி மேலே இடி மேலேருந்து கீழே சமஸ்திரதேசங்கள்லேருந்து வந்து தாக்குன உடனே வேண்டான்னு தோணும் வைராக்கியம் வந்துடும் நைராசியம்னு சொன்னால் ஆசை போயிடும்னு அர்த்தம் அந்த ஒரு எந்தூசியாசம் அந்த ஒரு இதெல்லாம் இருந்தது பாருங்க அப்படியே தொஞ்சு போயிடும் நம்ம கையெல்லாம் வந்து எதாவது ஒன்று இழுத்து கட்டுறோம் இந்த கொடி கயிறு இருக்கே இந்த கொடிக்கயிறு இருக்கே கொடி கம்பி கொடி கயிறெல்லாம் கட்டினி நீங்கள் என்ன தான் கட்டுங்க அப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தொஞ்சிடும் அது மாதிரி இதுவும் என்ன ஆகிடும்னா நாளாக நாளாக நாளாக அந்த ஆசையெல்லாம் போய்டும் முதல்ல அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் என்னெல்லாமோ பண்ணணும் இருக்கும் நாளாக நாளாக என்ன ஆகும் என்னத்தை பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி ஆசையெல்லாம் குறைஞ்சோம் அப்புறம் வயந்துருமா அப்போ வந்த உடனே என்ன வாழ்க்கையில் இவன் பண்ணினதை பார்க்க அனுபவம் எல்லாம் அனித்யமாவே இருக்கு அப்போ வந்து எது தான் உண்மையிலே நிலச்சிருக்க புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கமா அதுதான் அடுத்த வரியில் சொல்லப்படுறது நித்தியா நித்திய விசாரணே ஸ்வதி கிருதா நித்தியா நித்திய விசாரணே ஸ்வதி கிருதா இந்த சிந்தனை வர ஆரம்பிச்சிடுவான் பண்ணுறதெல்லாம் ஒரே நாம் பண்றதெல்லாம் எது அடைஞ்சாலும் அது வந்து அது பெருஷபிளாகவே இருக்கு ஸ்திரமாகவே இல்லையே எது நித்தியமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அந்த வேதத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறதுனால அது விவேகத்தை கொடுக்க ஆரம்பிக்குமா அதனால என்ன பண்ணுவாங்க தத்துவம் சமன்விச்ச தூ தத்துவத்தை நாடி போகலாம் தத்துவம் தத்துவம்னா என்ன மெய்ப்பொருள் தத்துவத்தை சம் அதை தேடி நாடி போகட்டுங்கிறார் போய் நான் இது கண்டிஷன்லாம் போடுறார் முதல்ல என்ன வேதத்தில் நம்பிக்கை ரெண்டாவது என்ன வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி அந்த கர்மங்களை எல்லாம் செய்கிறது எதுக்கு எப்படி எந்த நோக்கத்தோடு செய்கிறது நமக்கு நிறைய சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய் ஏன்னா உனக்கு அதுதானே வழக்கம் எங்கேயாவது எதையாவது பண்ணால் எதாவது கிடைக்கும் தான் நினைக்கிறேன் ஆகையினால நான் உனக்கு வந்து இதெல்லாம் பண்ணால் இது கிடைக்கும் நானும் சொல்கிறேன் அவங்க சொல்கிறத விட நான் சொல்கிறது நல்லது ஏன்னு கேட்டால் அவங்க அப்படிலாம் சொல்லி ஏமாத்திடுவாங்க நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கு புத்தி வர நிறைய பேர் உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் இந்த மாதிரி நீ ரெண்டாயிரம் ரூபா கூட உனக்கு அஞ்சாயிரம் ரூபா ஒரு மாதத்தில் பண்ணி கொடுக்குறேன்னு நான் ரெண்டாயிரரூவா கொடுத்த ஒரு வாரம் வந்துட்டு ஆளை காணவே இல்லை இருந்த ரெண்டாயிரமும் போச்சு அப்போ இந்த மாதிரி ஆள் நிறைய பேர் உண்டு ஆனால் வேதம் வந்து உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு ஆசை காட்டினாலும் ஆசை காட்டினாலும் நோக்கம் நம்மளை மோசம் பண்ணுறதில்லை நிறைய பேர் உலகத்தில் ஆசை காட்டி மோசம் பண்ணுறாங்க வேதம் ஆசை காட்டினாலும் மோசம் பண்ணுறதில்லை அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஆசை காட்டி ஆசையை நீக்கிறது ஆசையை காட்டி ஆசையை நீக்கிவிடுறது ஆசையை வளர்த்தி விட்டு வளர்த்தி விட்டு அப்புறம் கடைசியில் இருக்கேன்னு இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னா அந்த ஆசையெல்லாம் நீ ஆசைப்படுறதெல்லாம் அனித்தியம் சொல்லணும் அப்படி மூணாவதுல வந்து அது சொல்லப்பட்டிருக்கு மேலும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஓம் போர் நமத்பூர் நமி நம் போர் நமது पूर पूर ओम शांति शांति பூர்ணமாதாயவிஷே ஹரி ओम